வணக்கம் நட்டினையின் நித்தம் ஒருமுத்து என்று ரோஜர் பேக்கன் இவரை பற்றிய சில குறிப்புகள் முதலை ஆசிரியர்கள் மற்றும் கல்லூரி பேராசிரியர்களால் துவங்கப்பட்டு அவர்களாலேயே முழு நேர பயிற்சியும் வழங்கப்படுகிறது பாண்டமங்களம் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி நாமக்கல் மாவட்டம் அக்காலத்தில் அறிஞர்கள் பலர் யூகத்தின் அடிப்படையில் பல கருத்துக்களை வெளியிட்டனர் அவற்றில் சில மட்டுமே உண்மையாக இருந்தது ஆய்வு செய்து பார்ப்பது தவறானது என்கிற கருத்து நிலவி வந்தது தத்துவானி பிளாட்டோ கூட ஏற்கனவே சொன்ன கருத்தை பரிசோதனை செய்து பார்ப்பது கெட்ட செயலாகும் என்றார் ஆனால் இவரோ ஒவ்வொன்றையும் பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும் அப்போதுதான் உண்மை கிடைக்கும் என்று முதன் கூறினார் இவரால் தான் நவீன அறிவியல் தோன்றியது அதனால் இவரை நவீன அறிவியலின் தந்தை என அழைக்கிறார்கள் அவர்தான் ரோஜர் பேக்கன் ஒரு விஞ்ஞானி மற்றும் ஆங்கில தத்துவ விஞ்ஞானி இவர் இங்கிலாந்தில் உள்ள இல்செஸ்டர் என்னும் இடத்தில் ஆயிரத்தி இருநூற்று பதினான்காம் ஆண்டு பிறந்தார் இவர் தன்னுடைய பதிமூன்றாவது வயதில் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து தியாலஜி என்கிற வேத சாஸ்திரத்தை பயின்றார் மேலும் கணிதம் இயற்கை விஞ்ஞானம் வானவியல் இயந்திரவியல் வேதியியல் என்றும் பார்வை சம்பந்தமான ஒளியியல் ஆகியவற்றையும் கற்றார் அத்தோடு கிரேக்க மொழி ஹிப்ரோ அரபிக் போன்ற மொழிகளையும் கற்றுத் தேர்ந்தார் அக்காலத்தில் வாழ்ந்த மக்களிடையே ஆட்டின் ரத்தத்தில் வைரம் கலைந்துள்ளது என்கிற கருத்து இருந்து வந்தது இக்கருத்தை ஆய்வு செய்து பார்ப்பது என்பது முடியாத காலம் அது ஆனால் இவர் தைரியமாக பரிசோதனை செய்து காட்டி ஆட்டின் ரத்தத்தில் வைரம் இல்லை என்பதை நிரூபித்தார் மேலும் ரத்தத்தை பற்றியும் விளக்கினார் இவர் வேதியியல் பரிசோதனையும் செய்தார் ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பதாம் ஆண்டு நிலக்கரி வெடி உப்பு மற்றும் கந்தகம் இவற்றை கொண்டு துப்பாக்கி மருந்தை கண்டுபிடித்தார் துப்பாக்கிகளுக்கு இதை பயன்படுத்தினர் மேலும் இவர் ஒளியியல் கருவிகள் சம்பந்தமாகவும் கண் எப்படி வேலை செய்கிறது என்பதையும் ஆய்வு செய்து வந்தார் புத்தகத்தில் உள்ள எழுத்துக்களை பெரிதுபிடித்துக் காட்டும் கண்ணாடி துண்டு ஒன்றை ஆயிரத்தி இருநூற்றி தயாரித்தார் ஆயிரத்தி இருநூற்றி ஆண்டு பார்வை குறைபாடு உள்ளவர்கள் இதை பயன்படுத்தலாம் என்பதை வெளியிட்டார் சூரியன் சந்திரன் நட்சத்திரம் நமக்கு சிறியதாக தெரிந்தாலும் அவை மிகப்பெரியவை எனவும் கூறினார் கண்ணாடி மூலம் பெரிது படித்துக் காட்டுதல் வெடிமருந்து போன்றவற்றை கண்டு மக்கள் அஞ்சினர் இவன் சைத்தானோடு சேர்ந்து கொண்டு மாயாஜாலங்கள் செய்கிறான் என மக்கள் பேசிக் கொண்டனர் ஆராய்ச்சி மனப்பான்மையுடன் அறிவியலின் முக்கியத்துவம் பற்றி மூன்று புத்தகங்களை எழுதினார் கண்டுபிடிப்புகளை பரிசோதனை மூலம் நிரூபித்திருந்தார் இந்த உலகம் இயற்கையானது ஒவ்வொரு நிகழ்வுகளும் எப்படி நடக்கிறது என்பதை கவனித்து பின்னர் பரிசோதனை செய்து அதன் பின்னர் உண்மைகளை தெரிந்து வேண்டும் வளர்க்கும் என்றார் பரிசோதம வலியுறுத்தினார் இது மிகப்பெரிய பிரச்சனையாக மாறியது இவருக்கு பதினான்கு ஆண்டுகள் சிறை தண்டனை கிடைத்தது தன்னுடைய ஆராய்ச்சிகள் முழுவதும் தவறு என்றும் தான் வெளியிட்ட கருத்துக்கள் அனைத்தும் தவறு என வாக்குமூலம் வெளியிட்டதன் மூலமே இவர் விடுதலை செய்யப்பட்டார் ஆயிரத்தி இருநூற்றி தொன்னூற்றி நான்காம் ஆண்டு இயற்கை எய்தினார் இன்றைக்கு ஆராய்ச்சி செய்து பார்க்க தடையோ தண்டனையோ கிடையாது ஒப்பன்றையும் ஆய்வு செய்து பார்த்தால் அனைவரும் அறிவியல் மேதையாகலாம் நன்றி வணக்கம்